ம் பிரபித்தய தோற்றவேத்தைக்கணாயீ மொஹே நமதி சூரியசிரியுப்பித்தாசீ சாத் தயாத்மனவன் ஸ்ரீக விஷ அர்ஜுனன் தரிசனம் பண்ணுகிறான் அப்படிங்கிறத மகாமந்திரியாக இருக்கக்கூடிய சஞ்சயர் திருதராஷ்டிர மகாராஜாவுக்கு சொல்லி கொண்டிருக்கிறதத்தான் நம்ம படித்து கொண்டிருக்கிறோம் இப்போ அந்த விஸ்வரூபத்தினுடைய ஒளியை பற்றி இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் அதனுடைய ஒளியை சொல்ல முடியாது இருந்தாலும் சொல்கிறத்துக்கு முயற்சிக்கிறோம் அப்படிங்கிற துவனி அந்த ஒரு அதை ஹின் பண்ணுற மாதிரி சொல்கிறார் அவர் சசிய மகாத்மனா பதிருஷி சாத் அந்த மகாத்மா மகாத்மானா இந்த இடத்துல விஸ்வரூபம் மகத்து ஆத்மா இந்த விஸ்வமே ஆத்மா அவருக்கு விஸ்வாத்மஸ்வரூபமாக இருக்கார் பிரபஞ்சம் அனைத்திலும் எல்லாவற்றிலும் அவர் வியாபித்திருக்கிற அந்த ஒரு மகா தத்துவத்தை அர்ஜுனனுக்கு உணர்த்துறார் பகவான் சஞ்சயர் சொல்லுகிறார் இந்த ஆகாஷத்தில் ஒரே நேரத்துல ஆயிரம் சூரியன் உதிச்சா எப்படி இருக்கும்னு நாம கற்பனை பண்ணி பார்த்தோமானா அதுக்கு சமமா இருக்குன்னு கூட சொல்ல முடியாது அதை காட்டிலும் உயர்வாக இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்லுகிறார் திவி திவின்னா அந்தரிக்ஷம் அதாவது நம்ம மேலப்ப ஆகாசத்தை பார்க்கிற போது இந்த நமக்கு நீலத்மா தெரிகிற மேகத்திலிருந்து கீழ பூமி வரைக்கும் இந்த சயின்ஸ் தியேட்டர்ல எல்லாம் போனால் தெரியறத மேலிருந்து கீழே வரைக்கும் எல்லாம் பார்க்கறோமே அது மாதிரி நினச்சிக்கோங்க திவி திவினா அந்தரிக்ஷம் அந்தரிக்ஷத்தில் யுகபத்து சூரிய சகசிரிய உத்திதா பாஹா எதி சாத்து சா சதிருஷி ஆசீத் அப்படி புரிஞ்சுக்கணும் யுகபத்துனா ஒரே நேரத்தில் உத்திதான்னா தோன்றினால் சூரிய சகசிரஸ்ய ஆயிரம் சூரியன் ஆயிரங்கிறது இங்கே ஒரு வார்த்தை ஆயிரம்னா எண்ணற்ற சூரியன்கள் தோன்றினால் கண்ணே கூசும் நமக்கு அது பார்க்குறதே கடினம் அதனால்தான் தெய்வீக கண்ணை கொடுத்துருக்கார் அர்ஜுனனுக்கு பகவான் எதி எதின்னு சொன்னால் இதெல்லாம் பாசிபிலிட்டியே இல்லை அப்படிங்கிற தான் எதிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவோம் எதின்னா இங்கிலீஷில் சொன்னால் இஃப் ஒரு வேளை தமிழில் சொன்னால் ஒரு வேளை எதிங்கிற சொல்ல எதுக்கெல்லாம் உபயோகப்படுத்துவோம்னா நடக்க முடியாத விஷயம் நடக்குமானால் அப்படிங்கிற இடத்துல ஒரு வேளை நடக்கிறதுன்னே வச்சுப்போமே அப்படிங்கிற அர்த்தத்திலையும் இதை யூஸ் பண்ணுவோம் அசம்பாவித அபியுபகமார்த்தா எதி சப்தா நான் இந்த மாதிரி கிராமர் இதெல்லாம் விஷயங்கள்லாம் சொல்றதில்லை இருந்தாலும் இந்த இடத்துல சொல்ல வேண்டும் என்று தோன்றியது சொன்னேன் எதி ஒரு இந்த ஆகாசத்தில் வந்து எண்ணற்ற சூரியன்கள் ஒரே நேரத்தில் உதிச்சா பாஹா சாத்து இருக்குமானால் பாஹன்னா பிரகாசம் சியாத் இருக்குமானால் தசிய மகாத்மனா பாசா சதிருஷி சாத் அந்த மகாத்மா விஸ்வரூபத்தினுடைய அந்த பாசமானது பாசம்னா பிரகாசமானது சதிருஷி அதுக்கு நிகராக இருக்கலாம் சியாத் அதனால் நிச்சயமாக சொல்ல முடியாது ஏன்னா இதை வந்து ஏதோ நமக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிளை சொல்கிறோமே தவிர அதை எக்ஸாம்பிளால் சொல்லிட முடியாது அப்படின் அர்த்தம் ககனம் ககனாகாரம் சாகரம் சாகரோபமஹா ராம ராவணையோர் யுத்தம் ராம ராவணையோர் ஒரு ஸ்லோகம் சொல்கிறது உண்டு ஸ்பேஸுக்கு ஈக்குவலாக என்ன இருக்குன்னு என்னத்த சொல்ல முடியும் ஸ்பேஸுக்கு ஈக்குவலாக இன்னும் ஸ்பேஸுங்கிறதான் சொல்ல முடியும் ஆகாசத்துக்கு ஈக்குவலாக என்ன இருக்குதுன்னு ஆகாஷந்தான் இருக்கு ஆகாஷத்துக்கு இக்குழா ஒன்றும் இல்லை கடலுக்கு இக்குழ என்ன இருக்குதுன்னா கடல் தான் இருக்குது அது மாதிரி ராம ராவணனுடைய யுத்தம் எப்படி இருந்ததுன்னு கேட்டால் ராம ராவணுடைய யுத்தம் ராமராவண யுத்தம் மாதிரி இருந்ததுன்னு சொன்னான் ஏன்னா அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்ல முடியாதுன்னு அர்த்தம் அது மாதிரி இந்த விஸ்வரூபத்தினுடைய பிரகாசத்தை யாராலையும் வர்ணித்து சொல்லிட முடியாது இருந்தாலும் ட்ரை பண்ணி ஒரே நேரத்தில் கோட்டி சூரிய சமப்பிரபான்னு சொல்கிறோமே விக்னேஸ்வரருக்கு வக்கரத்துண்ட மகாகாய கோடி சூரிய சமப்பிரபா அவிக்கம் குருமே தேவ சர்வகாரியேஷு நம்ம பிள்ளையார்கிட்ட சொல்கிறோம் இந்த கோட்டி சூரியம்னு சொன்னால் அந்த அர்த்தத்தில் அதாவது எண்ணற்ற ஒளி இது சுருக்கமாக சொன்னால் இன்னொரு கோணத்தில் ரொம்ப ஆழமாக டீப்பாக போனோம்னா நாலெட்ஜு தான் ரொம்ப விசேஷமானது அதாவது ஒரு ப்ராப்பர் நாலெட்ஜ் ஒரு சரியான அறிவு இருக்கு அது அதனுடைய மகிமையை சொல்ல முடியாதுங்கிறதுக்காக தான் இப்படிலாம் நம்ம சொல்கிறோம் கோட்டி சூரிய சமப்பிரபான்னு ஆக இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் இதுதான் இதனுடைய தொடர்ச்சியை நாளைக்கு படிக்கிறதுக்கு நாம பிரார்த்தனை பண்ணிப்போம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரி ஓம் தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓமகாரானந்தர் அவர்களுடைய கற்பவே கற்போம் என்ற தலைப்பிலான